வணக்கம் ஆகஸ்ட் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது நற்றினியின் பொதறிவு குவியலுக்காக நான் உங்கள் விஜய் ஹரி நேற்றைய பொது அறிவு கேள்விகளுக்கான பதில்கள் இதோ ஒன்று கிருஷ்ண கர்மான் விருது தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட்டது இரண்டு உள்ளாட்சி தேர்தலில் வார்டு உறுப்பினர் பதவிக்கு தேர்வு பெற்ற திருநங்கை எரியார் மூன்று உள்ளாட்சி தேர்தலில் குறைந்த வயதில் ஊராட்சி மன்ற தலைவராக பொறுப்பேற்றுள்ளவர் சந்தியா இனிமேல் இன்றைய பொதறிவு கேள்விகள் உங்களுக்காக இதோ ஒன்று கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டம் எப்போது அமல்படுத்தப்பட்டது இரண்டு ஆங்கிலேய புத்தாண்டு தினத்தில் உலகிலேயே அதிக குழந்தைகள் பிறந்துள்ள நாடு எது மூன்று சுனிதா லக்ரா என்ற வீராங்கனை எந்த விளையாட்டுடன் சம்பந்தப்பட்டவர் நன்றி